வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் மார்டின் ஹால் என்பவர் அலுமினியத்தை காட்சிப்படுத்தினார் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு இவர் தனது மூத்த சகோதரியான ஜூலியா பிரைண்ட் ஜூலியா பிரைனட் ஹால் என்பவருடன் இணைந்து இந்த சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ருடால்ப் டீசல் என்பவர் டீசல் இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் 1903 தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கியூபா குவாண்டனோமு விரிவுடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு முடிவற்ற குத்தகைக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஐக்கிய அமெரிக்கா பனாமா கல்வாயின் உரிமையை பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிகாகோ நகரில் பால் ஹாரிஸ் என்பவர் மேலும் மூன்று தொழிலதிபர்களுடன் இணைந்து ரோட்டரி கிளப் அமைப்பை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் முதலாவது மக்கள் ஆர்ப்பாட்டம் பெற்றதன் மூலம் பிப்ரவரி புரட்சி ஆரம்பமானது